திறப்புடை திருச்செங்காட்டங்குடியினில் செம்மை வாய்ந்த செய்தி விளம்பரையெங்காட்டங்குடியில் இருக்கின்ற சிறு தொண்டரை பற்றி நான் எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு சேக்கடாறு வடி தெடிவதுதான் புதிதே தவிர வரலாறு தெரிந்தவர்கள் இப்படி எல்லாம் இருந்து செய்தார் ஆகவேதான் இப்படிப்பட்ட அருமையான அந்த இவர்களுக்கெல்லாம் வலிமை உடையம் திருவருள் வலிமை உடையவர் சொன்ன உடனே இது அமைச்சருடைய பண்பை காட்டுது என்ன சொன்னீங்க அடிவரா ஆமா அப்படிப்பட்ட அடிவரை நான் ஏவல் கொள்வது தவறாச்சு அரசு கருதி பெருமானுடைய அடியவரை அரசன் ஏவல் கொள்வது என்பது தவறல்லவா என்ற கருதி சார் வேந்தன் உம்பர் விரான் அடியாரை உணராதே கற்றொடிந்தேன் வெம்பு போடும் போர்முலையில் விட்டிருந்தேன் என வெறுவிற்று எம் பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான் புரியுங்களா ஒரு அடியவரை பணிகொள்ளலாமா கூடாதா என்ற கருதி அவர் மன்னிப்பு தெரிந்தார் என்ன செய்தார் இறஞ்சிதலும் இவர் இவரும் போய் இறைஞ்சினாரா முன் இறைஞ்சி என் உரிமை தொழிற்கடுத்த திறம் புரிவேன் அதற்கென்னோ தீங்க எனக்கு ஒரு தொழில் கொடுத்தீங்க அதனுடைய பணியை நான் செய்து வந்தேன் இதுல என்ன இருக்கு பெருசெயிலே என்று அவ்வளவு செயற்கடிய செயலை இவர் ரொம்ப எளிமையாக்கி சொன்னுமாம் என்றும் பெருமை சிறுமி அணியுமாம் தன்னை என்று பெருமை உடையவங்க என்னைக்கும் பணிந்தே இருப்பாங்க சிறுமை தன்னைதான் போட்டு குதிச்சு பெருமை உடையாரானதுனால இது அரியனுக்கு ஒண்ணு எதை சாதாரணமாதான செய்தி என்று சொன்னார் நிறைந்த நிதிக்கு நீடு விருத்தடித்து அறம் பொரி செங்கோலத்துடன் அஞ்சலி செய்து வரைக்கின்றான் பார்த்தார் நீங்க பொழுது அந்த பயவ நாட்டிலிருந்து வந்த பொருள்களை எல்லாம் பாதிப்பொருள் நீங்க எடுத்துங்க அரசுக்கு பாதிப்பொருள் அப்புறம் நீங்க வாழ்நாள் முழுது இனி எந்த தொழிலும் சிவனடியாராகவே இருந்து நீங்க வாழுங்க ஆனா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அர்த்த நிதி என்று சொல்லி ஒரு வைப்பு நிதியை நீங்க வைத்து வாழ்க்கை அப்படி அடிவர்களுக்கு அந்த அந்த உதவி செய்தாங்க உதவி செய்வது உம்முடைய நிலைமையினை அறியாமி கொண்டு அடியவர் உங்க பெருமை தன் பெருமை தானறியா சாடலும் தன் பெருமை தானரிங்களுக்கு பணியாளராக இருக்கக்கூடாது எம் உடைய மன இனிதாக இருந்து உமது மெய்மை மொழி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி செய்யும் என விடை கொடுத்தான் இனி நீங்கள் தாங்கள் பணிக்கோ எங்க அரண்மனைக்கோ வர வேண்டுவதில்லை நீங்க இல்லத்திலிருந்து அருமையா நீடு ஊழி வாழ்ந்து உங்க திரு திருத்தொண்டு செய்யும் என்று வேண்டிக் அப்படி வேண்டிக் கொண்டுதான் இனிமேல் அவருடைய தொடர்பில் அரசனுடைய பணிக்கு தொடர்பில்லை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிபதி வாழ் கணபதி இச்சரத் தெரிஞ்சு திருத்தொண்டு முன்னின் நிலைமையில் வலுவா முறை என்பதில் செய்கின்ற தம்பதிங்கிறது எது ங்காட்டங்குடி அல்லவா அங்கு வந்து கணபதி பெருமானை வணங்கி நாளும் பெருமானை வணங்குவது நாளும் அடியவருக்கு தொண்டு செய்வது அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாராம் வாழ்க்கை அமைத்த உடனே என்ன தெரியணும் அந்த வாழ்க்கைக்கு யார் துணை பெண் மனைவி அல்லவா அதனால வேதகாரணர் அடியார் வேண்டியமை பணி செய்ய ஈதில் குடி பிறந்த திரு நங்கையனும் திருவெண்காட்டு நங்கியில் ஒரு அருமையான மனைவி தக்க மனையார் அவள் என்னும் காதல் மணி கடத்தியார் கரு தொண்ட வரும் பெருமை நீதிமறை அறம் பொடியும் நீர்மையில் இருப்பார் அந்த அருமையான அம்மையாரையும் மனந்தாராம் இப்படிப்பட்ட ஒரு அம்மையார் வாய்த்ததுனால திருவள்ளுவர் நல்ல மனைவி வாய்த்துட்டா என்ன அவன் தாண்டா ராஜா என்ன இல்லது என் இல்லவள் மாண்பான அதோட நிறுத்த மாட்டேன்ட்டா குரல் முடிக்கல இல்லவள் மாண்பானால் வீட்டுக்காரி மட்டும் உனக்கு தனியா நல்லா அருமையா வாய்ச்சிட்டா நீ ராஜா அப்படின்னா இல்லது என் இல்லவள் மாண்பானால் மூன்று சீர் தான் முடிஞ்சிருக்குது அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப சின்ன பாட்டு குரல் அதை சின்ன ஒரு பாட்டு இந்த விபத்து வசன கவிதை குப்பை கவிதை இதெல்லாம் கேட்கறான் நம்ம பழைய முறையில பாட்டுன்னு சொன்னா குரல் தான் வெண்பா அதை சின்ன பாட்டு பாட்டு பாட்டு அந்த சின்ன பாட்டை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய உலகத்தையும் சொன்னார் குண்டு செட்டுல குதிரை ஓட்டுனவர் வீட்டுக்காரமா உனக்கு இல்லாத என்னன்னு சொன்னீங்க அப்படின்னார் ஆமா அதோட போட்டுவீங்களேன் காதுல அப்படின்னார் இல்ல திருக்குறளை முடிச்சுடுங்களேன் அப்படின்னா பலரும் கருத்தப்படு கருத்தப்படுவாங்களே அப்படின்னா பரவாயில்ல உள்ளது மாணாக்கள் அங்க சரியில்லைன்னு வச்சு நீ மூணாவது மாடியில் தான் முப்பதாவது மாடியில் இருந்தா கூட உள்ளது ஏன் பிச்சைக்காரன் போற நீ பெருமையா வாழ்வதற்கு காரணமே என்னன்னு கேட்டா இல்லறம்னு வந்த பிறகு இல்லற வரலாத்தி பேச்சுகளுக்கு இந்த பேச்சு அவருக்கு அவங்கெல்லாம் வேற மாதிரி கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த பெரும் இல்லரை மட்டுமே பாடித்தனுடைய குரலை முடிச்சிருந்தாருன்னா அவர் வந்து வெறும் உலகியலால் சொல்லலாம் இருபத்தி நாலு அதிகாரம் பேச்சுட்டு இல்லறத்தை பத்தி பேசிட்டு இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் என்ன அருளிலோர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலோர்க்கு இவ்வுலகம் இல்லாயிங்க ஏண்டா அந்த நாட்டுல நீ வாழணும்னா என்ன வேணும் வேணுங்க சில்ற இல்லைன்னா முடியாதுங்க அது மாதிரி அந்த உலகத்துக்கு என்ன வேணும் அப்படின்னாரு அருள் வேணும்னா அப்ப அந்த உலகம் ஒண்ணு உண்டு அதுல போய் அடையணுங்கிற என்ன உடையவர் தானே அப்ப ஒரு கடவுள் பற்றி உடையவரா இல்லாதவரா நூத்தி முப்பத்தி மூணு அடியில ஒண்ணுமே சகாரா பாலைவனமா வச்சு விட்டே ஒண்ணுமே இல்லையே போனா எதிர்ப்பு கேக்கு உருவம்னு வச்சு அவர் வைக்கணும் இப்படி எல்லாம் என்ன பண்றது ஆகவே ரொம்ப அருமையா அப்போ இல்லவள் மாண்பானால் இல்லது என்பது அமைஞ்ச மனைவியா திருவன் காட்டு தங்கத்தில் தங்கம் அது பின்னால் வருகின்ற வரலாற்றாலே தெரியும் ஆனா அதுக்கு மேலும் அமைஞ்சாங்க ஆமா பணியாளர் அமைஞ்சது இருக்குதே அது இன்னொரு அருமை பாட்டு அது புறநான பாட்டு என்ன வேணுங்க தெரியும் மத்தியானத்துல பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பல்லாதோ எத்தோன்னு நண்படமை எல்லோரும் அறிவோம் தித்தமடைகிறார் பாடாரோ நம்ம அருமை அருமை என்று சொல்லி மனையாளும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தி வருகிறார் ஆமா திருவெங்காட்டு நங்கையோடு அவர் இனிதாக வாழ்ந்து வருகிறார் என்பதோடு நிறுத்தணும் அல்லவா மீண்டும் நம்முடைய இந்த பண்டிகை திருமதி மன்ற தலைவர்களுடைய பெருமக்கள் இதனை ஏற்றுக்கொண்டுகின்ற பெரியவர்களுடைய குடும்பத்தினர் மற்ற வந்திருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்க்கலாம் அண்ணாமலையார் இருக்கார் அவருக்கும் வணக்கம் கூறி இருவருமாக இனிது வாடுகின்ற பொழுது வாடுகின்றார்கள் படிச்சோம் பண்ணிரெண்டாவது ஆமா நீதிமானி அறம் உரையும் நீர்மையினை நிலைநிற்பார் நரை இதழி திருமுடையார் அடியாறு நாள்தோறும் முறை மையனில் திருவமது முன்னூட்டி பின்னுண்ணும் நிறை உடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும் துறை வலுவா வகை தொடும் தூய தொழில் தலை முன்னூட்டி பின்னுங்கிறது வந்து அவர்களுக்கு உன்பித்து பிறகுதான் வந்து சாப்பிடுவது மகேஸ்வர பூஜை அவர்களுக்கு அஞ்சு அடித்து விட்டு அப்பதான் வேண்டுகோனா உதவ முடியும் அவர்களுக்கு வேண்டுமென என்னங்கிறது நாமும் கூட உட்காந்துட்டோம்னா அவர்களுக்கு என்ன வேணும் என்னங்கிறது தெரிய முடியாது அதனால அவர்களை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய நிறை வைத்து அவர்ல அமர வைத்துட்டு முன்னூட்டி களித்தொகையில ஆண்களிலும் பெண்களிலும் யானை இருக்குமா அந்த யானையில அந்த ஆண் யானை பெண் யானைக்கு முன்னே கொடுத்துட்டு தான் சாப்பிடுமா முன்னூட்டி பின்னுண்ணும் களிரனமும் உடைத்த நெறி களித்தொகையில எட்டு சுவையில ஒண்ணு கற்றறிந்தாரு எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தின் வந்து தன்னுடைய மனையாளாகிய அந்த பெண் யானைக்கு முன்ன கொடுத்துட்டு கரும்பு மட்டும் தான் கிடைச்சதுன்னா பிறகு தான் சாப்பிடுவோம் பின்னண்ணும் கலினும் நிறைய அது போல இங்க அறிவுர்களுக்கு கொடுத்து தாம் சாப்பிடுவாராம் சரி தூய திரு அமது கனி கண்ணல் அறுசுவை கடிணை பாய தயிர்பால் இனிய பன்னியம் உண் நீர் அமுதம் மேயபடியால் அமது செய்விக்க மாயிரிஞம் போற்றவரும் இவர்பால் மனமகிழ்ந்தார் அப்படி உணவு கொடுக்கின்ற பொழுது எல்லா வகையான உணவுகளும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த பலகாரம் எல்லாம் எதுக்கு அதிகமா வைக்கிறது காய்கறி வைக்கிறதுன்னு கேட்டா ரெண்டு போதா போதும் ஆனா அவரவர்களுக்கு என்ன விருப்பமோ தெரியாது அதனால பல இருக்குமானா அது அவரவர்கள் விரும்பியவாறு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் சரிங்களா அது எல்லாருக்கும் நிறைவு இருக்கணும் அதுக்காகத்தான் செய்வது நம்ம சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் சீர்காழியில அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த கட்டடம் மறைஞ்சு போய் தெரியும் சொல்ல வர இந்த மாதிரி தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவைக்கனி நெய் பால் பாய தயிர் பால் இனிய பன்னியம் பன்னியம் பல்வேறு பலகாரங்கள் அமுதம் மேயபடியால் அமுது செய்வது மேயபடியால் அவங்க விரும்பியவாறு எல்லாருக்கும் அவரவர்களும் உண்ணலாம் அப்படி உண்வாருலாம் மா இறஞ்சாலம் போற்ற வரும் இவர் பால் மனம் மகிழ்ந்தார் நாட்டுல இருக்கவங்க எல்லாம் அடியவர்கள் எல்லாம் திருத்தொண்டர் வீட்டுக்கு போனியா தெச்சங்காட்டங்குடி ஆனா மயத்தர் பூஜை செய்யவும் அங்க உணவருந்தும் அனாரானா என்றெல்லாம் சொல்லுவாங்களாம் சீதம் அதிக அறவையினுடன் செஞ்சடிமியல் தெரிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதனால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அருமை அருமை சுஞ்ஞான சித்தியார்ல வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமி தப்பி தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊடு பெறல் அறிவு எத்தனையோ சமயத்தில் வாழ்வது என்பது ஒரு பெரிய எத்தனையோ காலம் செய்த தவம் இல்லை அது அது அதனுடைய கோட்பாடுகள்லாம் எப்படிப்பட்டது இருக்கும் வாழ்வெனும் மையில் விட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாக இருக்கின்றதை அது விட நுழைக்கும் விட்டு வறுமையாம் சிறுமி தப்பி என்ன வறும நுண்ணுணர்வின்மை வறுமை அது உடனே பண்ண பணித்த பெருஞ்செல்லம் என்றாராக நல்ல கூர்த்து அறிவிப்பதுதான் இல்லாம இருப்பது வறுமை நல்ல கூர்த்து அறிவிப்பது என்னுடைய வறுமைங்கிறதுக்கு என்னன்னு கேட்ட பொருள் இல்லாம நாங்கள வர சொல்லுவோம் அறிவு குறைந்த தொருமையா இருக்குது என்ன பெரிய நல்ல அருமையா சாப்பிட பொருள் இல்லாதவன வறுமையுள்ள அனுபவிக்கணும்னு அவனுக்கு இல்லாம இருக்கணும் அது வறுமைய பேராசிரியா அவங்களாம் பேராசிரியர் சொன்ன வாயில எங்களை சொல்லாதீங்க சொன்னா ரெண்டு மூணு பேரப்பு பிறகு நாங்கெல்லாம் பேரு காசிரியர் எனக்கு தச்ச நல்ல கொள்ள நல்ல ஆச்சரிய ஆமா ஆமா அவங்களையும் சொல்லி எங்களுக்கு ஓகம் துய்க்க பெறாத பற்றுள்ளம் வறுமை என்றது இருக்கு அது ஒன்று அனுபவிக்கணும்னு என்ன இருக்கணும் ஆனா அது முடியாம இருக்கணும் அது வரு இப்ப எனக்கு அது தேவையில்லைங்கும் போது நீங்க அது வறுமை இல்லை வறுமை இல்ல என்ன அருமையானது எல்லாரும் வறுமையான பொருளின் மீது தான் ஒரே தொழில் ஆப்பியத்துல தான் அந்த தொழிலாப்பியத்தை படிக்கணும் தமிழன் உரையோட படிக்கணும் அதுதான் தமிழ் தான் படிக்கணுங்கிறது சொல்றது சிவம் இவர் அந்த மாதிரி எல்லோருக்கும் எல்லா விதமான பொருளும் கொடுத்து அவர் செய்வாராம் இவருக்கு என்ன அதுல பாருங்க வாழ்வெனும் மையில் விட்டு வறுமையாம் திருமி தப்பி தாழ்ும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊடுக தாழ்வு பணிவுதான் சைவத்துக்கே ரொம்ப அடிப்படை அதனாலதான் நம்ம அடியின் அடியின் பாருங்க போயிது சுவாமி எங்க இருந்து வருதுன்னா அடியின் அப்படின்னு சொல்ல நான்க மாட்டாங்க இந்த நான்கிறதே வராது அடியீன் அது என்னன்னா தாழ்வு பணிவு தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊடுக அறிவு சைவமாயிய சமயத்தில் சார்ந்திருப்பது என்பதை ஊழல் பெறுவது இருந்த நாம் நல்ல பெருமானை போற்றுவார் அவருடைய அருள் காலாக என்று அதனால இங்க இவர் என்ன சிறு தொண்டர் என்ன தாழ்வெனும் தன்மை என்ன தாழ்வு யாராவது ஐயா உங்க தொண்டு மாதிரி ஆகும்னா ஆனா அடியேன்னு அடியேன் அடியேன் அடாரா ஐயன் என்ன செய்துட்டு நான் ரொம்ப ஒண்ணு சின்ன சின்னவன் சின்னவன் தப்ப சின்னம் அப்படி சொல்லுவாராம் அதனால இப்படி சொல்வதனால அவருக்கு என்ன எல்லாரும் பேர் வச்சிருந்தா சிறு தொண்டன்னு மரஞ்சோதி யாருன்னு பேர் இருக்குங்களா இயற்பேர் ஆனா வாழ்நாளில் அவ்வளவு தாழ்வார்பாலம் பணிவா இருப்பான் கூடுமான வரைக்கும் முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேலதான் பேசிட்டு புதி பெறலன்னு இருக்காது இடுப்புல ஒரு தொன்று அருமையா இருக்கும் மற்றவங்களால சொல்லப்பட்டாலும் அடைந்தார் யாராவது வர் எ இருந்து வணிக வணங்கி சுவாமி என்ன வேணும் அஜிதாமண்ணும் அதனால அவ்வளவு சிறுமையாக அவர் அப்படி இருந்து வாழ்வதனால அவருக்கு சிறு தொண்டர் என்று வைத்தார்கள் காரண பெயரு அப்ப சிறு தொண்டருடைய என்ன அப்படின்னு கேட்டா பரஞ்சோதியார் மருதமான பரஞ்சோதியாருடைய மறுபெயர் என்ன சிறு அந்த பெயர் பெற்றதற்கு என்ன எல்லா அடிவரிடத்திலும் தான் ரொம்ப பணிவாகவும் எளிமையா நடந்து கொள்வதனால் இப்படி எல்லாம் கண்முதலார் கணபதி இச்சரத்தின்கண் கருத்தமர உள்நிறை அன்பின் அன்பில் பணி செய்து ஒடுகுவார் தினமும் நாளோரு திருக்கோயில் வழிபாடு இவர் பழிவின்றி எண்ணில் பெரும் சீரடியார் இடைவிடாத அமுது செய்ய நன்னிய பேர்வையுடன் நயன் துறையும் நாளின்கண் காரணம் ஒன்று பெருமானி வழிபாடு என்னொன்று அடிவர்களுக்கு நல்ல உணவு விரும்பி கொடுப்பது இந்த இரண்டு பணியும் மேற்கொள்ளலாம் நீராறும் கடைமுடியார் அருளினால் நிறைதபத்து பேராளர் அவர் தமக்கு பெருகுதிரு மனையரத்தின் வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கை பால் ரொம்ப அருமை மனையரத்தின் வேறாகி காத்து காட்டு மனையரத்தின் வேராகிங்கிறது ரொம்ப அருமையா ராணா ஞாபகத்தில் இருக்கணும் எந்த ராணான் பல்லின போட்ட மனையரத்தின் வேறாகின குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் இலக்கணம் மொழி வேணுங்கிறது மொழியை துறந்தவர்களே துறந்த இனம் மொழியை பற்றி கவலை இல்லாத இனம் என்று கொண்டு இருக்குமானார் என்னையும் சொல்றேன் ஒண்ணுதான் ஆமா எல்லாம் மொழி போட்டு பெங்களூர் போனா எந்த பேரும் தெரியும் நீங்க வந்து ஓன்னு இருக்கா ராம்நகர் ஸ்ரீராமநகர் போனோம்னா அதெல்லாம் எல்லாம் கன்னடத்துல தான் இருக்கு எல்லாம் கண்டத்துல இருக்கு நீங்க போனோம்னா டிரைவர் கண்டிப்பா கேட்டா கூட பேசாதனாலாம் பிறவா நாளே அவங்க கன்னடத்துலாம் பேசுவாங்க போனாங்க பேசி அங்க இருக்கிறா போய் நாங்க காலைல மணிக்கு போனால் ஆறே மணிக்கு தான் ஸ்ரீராம் நகர் நூத்தி நம்பர் பஸ்ன்னு தெரிஞ்சிட்டேன் இங்க நம்ம பெங்களூர்ல அங்கே ஒரு தமிழ்ச்சங்க வேற இருக்கிற பாகத்தில் போய் போயிருக்கோம் அடிக்கடி தமிழர் வாழ்கிறார் அவங்களுக்கு எப்படி வளர நம்முடைய தமிழை நம்மள பேசுவதற்கு வெக்கமும் மற்ற ரொம்ப அருமையாக வேறாகி மனையரத்தின் வேராகி அந்த மனையரத்திற்கு அடித்தளமாக இருக்கிற வேர்ல அப்ப ஒரு மரத்துக்கு எது அப்படின்னு கேட்டா அடியா வேர் அது போல என்ற சொல்லுக்கு நீங்க ஆணும் பெண்ணுமா நாம ரெண்டு பேர் இருந்தாலும் கூட பெண்பால் தான் அதனுடைய வேறாக ஏன்னா அவன் எவ்வளவு கடமை திருவள்ளுவர சொல்ல தற்காத்து ற்கொண்டான் பேணி தைசாண்ட சொற்காத்து சோர்விழா பெண் கைப்படுகிறார் சொற்காத்து சோர்விழா இதுக்கு உரை நம்ம முண்டங்கள் என்ன போல முண்டம் தற்காத்து தன்னை காத்து என்ன தன்னை காத்து துப்பாக்கி காத்த நல்ல சாதாரணம் சொல்லுதான் என்ன எழுதுவே தன்னை காத்து பரிமையன் கற்பினால் ஒரு குரலுக்கு ஒரே எழுதும் போது மத்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது உள்ளதுல இருக்கு அதனால எழுத என்ன குரல் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பியே தலை அந்த குரல் வந்ததுனால தற்காத்து கற்பினால் தன்னை காத்து எழுத முறை எல்லாம் படிக்கணும் நாம எழுதுனா என்னன்னு சொன்ன அதாவது திருக்குறள் படாத பாடுபடுது திருவள்ளூர் வந்தால் நான் அந்த ஆயிரத்தி முந்நூத்தி எப்பதையும் இருந்து வாபஸ் வாங்கிக்கிறியா நான் மன்னிக்கினியா கொடுத்துருங்க என் கிட்ட அப்படின்னு சொல்லுவேன் இப்போ வேற ஒண்ணும் இது அரிய கொடுத்துருங்க மன்னிக்கணும் ஏதோ நான் நம்பி செய்தேன் நான் அப்படி இருந்தேன் கொடுத்துருங்களேன்னு வாங்கிட்டு போவேன் அவ்வளவுக்கு என்ன நினைவுறேன் பாதுகாத்து ஏன் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நின்று கட்டி எடுத்து போடுத என்ன பேணுதல் உண்டி முதலியவற்றால் பேணி உண்டி முதலியவற்றால் நான் வெளியில போய் சாப்பிட்டேன் உண்டி முதலியவற்றால் பேணியினர் அந்த முதலியவற்றால் அதுக்கு ஒரு மணி நேரம் வர சொல்லணும் ஆமா ஆமா நீர் நன்னிய பேருவையுடன் நடைந்துறையும் நாளின்கண் எப்படி இருக்கும் போது அந்த அம்மா எப்படி இருக்காங்க மனையரத்தின் வேறாகி அதுதான் அம்மாதான் அந்த மனையரத்தினுடைய அடிவேராக ஆணிவேராக இருக்கும் அப்படி விலங்கு திருவெண்காட்டு நங்கை பால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்பா சீராள தேவரனும் திருமைந்தர் அவதரித்தார் அதுக்கு குழந்த பிறந்தவர்கள் தான் பேர் வைப்பாங்க இவர் என்ன பண்ணார்னு கேட்டா பெயரை சொல்லி அவர் அவதரித்த என்ன நேரம் ஆச்சு நாலு இருபதுக்கு முடிக்கணுமே தெரியுது அதனால எப்படியோ போன் போது பாருங்க அவருக்கு வறுமையால் இருக்குது பெருமைந்தர் அவதரித்தார் அங்க கூட தோன்றினார் என்பது பொருள் ஆனா அவதரித்தாரினர் அவதரித்தார்னா காரணம் பற்றி அவருக்கு தோன்றுதல் அவத அவதாரம் காரணம் இல்லாம தோன்றுவது எல்லாம் என்ன காரணம் வெறும் வினய்கிற காரணத்தினால எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் விளையாடும் அதனால ஏதேனும் நாட்டிற்கோ மற்ற மொழிக்கோ அல்லது சமயத்திற்கோ நலன் தரும்படியான முறையில் ஒருவர் தோன்றினால் அதுக்கு அவதாரம் அவதாரம் அவரால் பல காரியங்கள் நிலவு அப்படிப்பட்டவர்களுக்கு அவதாரம் எனவே அவதரித்தார் அருமையின தனிப்பதில் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளைகளிப்பெறற்கரிய அணிபற்று பருமகிழ்ச்சி தாதையார் மனத்தடங்கா வளர திருமலை விழா செங்காட்டங்குடியெடுப்பு பாருங்க ஊர்ல கல்யாணம் பண்ணும் ஆர்வல மாதிரி இந்த திருச்செங்காட்டங்குடியில இவருக்கு குழந்த பிறக்க அந்த ஊர் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா ஏன் இவருடைய செயலால் நாட்டுக்கு உடைத்திருக்கார் அருமையான முறையில் அரசனை வாழ்த்தி அவனுக்கு வேண்டிய பொருள் வாங்கியிருக்கும் ஒவ்வொரு நாளும் அரியவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியா மங்கள அளவிறந்த நிதி அளித்து அதனால இந்த நல்ல செயலா மற்றவங்களுக்கு பொருள் கொடுப்பார்கள் அதனால அங்க நலதம் சீரடியா இருக்கு அளவிறந்த நிதியளித்து தங்கள் மரபின உரிமை சடங்கு தசதினத்திலும் தசதினம் பத்து நாளும் இனிமே குழந்தை பிறந்து அந்த பத்து நாள் வரைக்கும் அழைப்பாங்க எல்லாம் போயிடுது அப்படி இல்லாமல் வீட்டுல அந்த பத்து நாளும் சிறப்பு செய்தாரலாம் பொங்கு பெருமகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பனி புனைவார் ஆர்வநீரை பெருஞ்சுற்ற மகமலர் அளித்தவர் தான் பார் பெருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு சீர்பெருகை செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார் வளர்க்கி அதைய தளர்நடையின் பதும் சேர்ந்தார் பருவமுறை பாராட்டு அது என்ன பருவமுறை பாராட்டு என்றால் அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை நீடு ஒழி வாழ்ணும் நல்லபடியா இருக்குறதுக்கு எல்லா தெய்வத்தையும் வணங்குவாங்க அதுக்கு காப்பு அப்புறம் செங்கீரை எங்கே அப்பா சொல்லு அம்மா சொல்லு எங்கே சொல்லு அது செங்கீரை கீர்னா சொல் செங்கீரை அப்புறம் வந்து எல்லாம் தூங்குனது தாளாட்டுறது தாளாட்டு அப்புறம் கை தட்டுற ராஜா கைதட்டு கை தட்டு சப்பானி பாணினா கை சகம்னா தெரியும் அப்படின்னு சேர்த்து பருள் அப்படியா கூப்பிட்டு இங்கே ராஜா இங்க வா எங்கே அருவியே வா அது வருது அப்புறம் மாலை நேரத்துல ஏழு மணி ஆச்சுன்னா நிலா நிலா ஓடிவா எல்லாமே ஓடிவா அம்பளி அப்புறம் சிறுபறை கையில எதுன்னு ஒண்ணு கொடுத்தா அதை அடிச்சுட்டு இருக்கும் இல்ல விளையாடுவோம் அதுக்கு என்ன சிறு அறை அப்புறம் சிற்றில் சிற்றில் என்ன நினைச்சீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் போய் சின்ன வீடு சின்னஞ்சேரி வீடு கட்டி சிங்காரை வீடு கட்டி விளையாடும் அது ஆண்பை எனக்கு என்ன பண்ணணும்னா அதை அடிச்சுட்டு வந்துட்டா பெரிய சாம்ராஜ்யம் ஆனதா மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணும் ஏ இதுல இருந்து சோரா இது பருப்பா இதெல்லாம் செஞ்சிருவேன் நம்ம எல்லாம் குளிக்க போவோமா அப்படின்னு அதை குளிக்க போயிட்டு இது போய் நல்லா சுத்தமா கால் அடிச்சிருந்தீங்கன்னா சிறுதேர் தேர் வைத்துக் கொண்டு அப்படி இப்படி ஆண்பால காப்பு செஞ்சீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதீர் பெண் பிள்ளையா இருந்ததுன்னா முதல் ஏழாம் அப்படியே இருக்கும் எது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை எடுத்து அம்புலி வருகி ஊசல் கிழங்கு விளையாடுவது அம்மானி ரெண்டு பேர் பாட பின்னால மூணாவது ஊசல் அதனாலதான் திருவாசகத்துல ஆடாமூசல் நீலாம்புடிய பாடணும் வேலையா அர்த்த ஜாமத்துல பல கோயிலே இந்த மாதிரி பாடம் அந்த பெருமாட்டியை கொண்டு போய் அந்த பெருமான வைத்து உண்மையை படிச்சா நீலாம்பு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவப்புறத்தில் இப்படி எல்லாம் அதான் அந்த பருவமுறை பாராட்டு அதனால அந்த காப்பு முதல் அந்த சிற்றில் சீருபறை வரைக்கும் விளையாடி தான் பருவமுறை பாராட்டு சீர்பெருக செய்ய திருமகனார் சீரடியில் கார் வளர் கிண்கினி அசைக தலநடையும் அப்படினா நடையெல்லாம் நடந்தாலாம் சுருணு மயிருவதற்கி சுத்தி துணை காதில் மணிக்குதம்பை பாருங்க ஆண்பாளுக்கு எவ்வளவு நகையெல்லாம் போடுறாங்க மணிக்குதம்பை காதில் தொங்குற மாதிரி மருவு திருக்கண்ட கழுத்துல மார்பினில் ஐம்படை மார்பில தொங்குற மாதிரி கையில் பொறிவில் வயிற் கைவளையல் பொன் அரைஞ்சான் கைத்தல அரைஞ்சான் பொன்னால செய்யப்பட்ட அரைஞ்சான் சதங்கை காலில் தெவி நோடி விளங்கவள திருவிளையாட்டில் அமர்ந்தார் சுருளுமய தலை முதல் கால் வரை இருக்கிற நகை எல்லாம் ஆண்பாளுக்கு அவ்வளவு செல்லமா வளர்ற பந்து வளர் மூவாண்டில் மூவாண்டுகளுக்கு பெண் திரைப்படத்தை தான் பாக்குறீங்களா மூவாண்டுக்கு மூவாண்டில் பந்து வளர் மூவாண்டில் யிர் வினைமங்கலம் செய்து அந்த மயிர் வினைமங்கலம்னா முடியறக்குதல் முடியறக்குதல் இப்பவும் பாருங்க முடியறக்குறது நம்ம குலதெய்வம் இங்கேயோ அங்க போய் தான் முடியறக்குறோம் அப்புறம் இல்லை பல இறக்கலாம் முதல் முதல் குலதெய்வம்னா முடியறக்குதல் அங்கதான் அப்படிதான் இருக்கும் எல்லாம் ஆவினன் குடிதான் எது பழனிதான் எல்லாருக்கும் அதே மாதிரி எங்க பேர பிள்ளைகள் வரைக்கும் செஞ்சிட்டோம் அந்த மயிர் வினயமங்கலம் திருவாவினன் முடியில்தான் பழனியில போய் அதன் பிறகு அடுத்த அதான் மயிர் வினயமங்கலம் அதெல்லாம் அந்த ஆதரவு செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி முதல் முதல் முடியறக்குதல் என்பது குலதெய்வத்தை தெரிவித்து அது மாதிரி செய்யறது அந்த மயிர் வினைமங்கலம் செய்து தந்தை யாரும் பயந்த தாய் யாரும் சிந்தை மத சொ தெளிவில்லைகள்ியனில் இருத்தாண்டுக்கு பிறகு மயிர்வினை மங்களமம் செய்து அப்புறம் தான் வச்சாங்க அப்பல அந்த கென்ற காடம் கிடையாது அந்த மாதிரி பாவ தொழில் கிடையாது பாவ தொழில் அது நான் தெரிவிக்கிறேன் ரெண்டு வயசு ஒரு வயசு ஆரத்துக்குள்ளே நாளைக்கு வாஜ்பாய் கடுத்து பாவம் ஐந்து வயசு நாங்கள்லாம் ஒண்ணும் அஞ்சு வயசு வரைக்கும் பல்லும் போகலையா இல்லை அஞ்சு வயசுக்கு அப்புறம் கூட விட்டுட்டு போய் முதல் உப்புட்டு வந்துடுவோம் நான் அப்பா பாக்க அம்மா போய் படிக்கணும் விடாண்ணா அப்படி பெரிய அறிக்கைன்னு இல்லை முட்டாளும் இல்லை இல்லை அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் சின்ன பிள்ளைகளை பாவம் எல்லாம் மூணு வயசுல என்ன என்ன பண்ணதுக்கு பாவம் தானே நிச்சயமா இது தானே அப்பாவை பார்த்து அம்மா பார்த்தேன் அஞ்சு வயசு தான் படிப்பு கூடிய தொடக்கம் நீ மட்டும் படிக்க போகும் நானே வேணாமே பார்க்கும் போது நீயும் அதுகளுக்கு அடக்கம் இல்லாத போது உனக்கு என்ன அடக்கம் வந்திருக்கா அடக்கம் அருமையாக வளர்த்தாடலாம் அந்த உள்ள நீரைக்கலை துறைகள் ஒழி விந்து பயந்தவற்றால் எள்ளி படித்தறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவன்றி கொள்ளும் உணர்வனில் முன்னே கூற்றுத்த அதான இல்ல இல்ல அது பக்கமாறி போச்சு ஆஹ் பாருங்க ஆமா பந்து வளர் மூவாண்டில் மயிர் வினைமங்கலம் செய்து தந்த யாரும் பயந்த தாயும் தனிச்சிறுவர் சிந்தை மல சொத்தெளிவில் செடுங்கலைகள் பயிலத்தம் பந்த மர பள்ளியில் இருத்தினார் அநேகமா அறுபத்தி மூன்று இந்த பள்ளியில் சேர்த்தினார் குறிப்பு வேற எங்க ஞானசமுந்தர் மூணு வயசுல வந்தார் நாவுக்கருத்தர் பள்ளியில சேர்ல அவரை எப்படி படிக்க வச்சு இல்ல அந்த பிள்ளைகள்ல நாவுக்கருத்துல படிக்க வச்சது எப்படி சொன்னாரு கேட்ட தனிப்படிப்பு ஆமா வர் சொன்ன பொ என்ன விரும்பீங்கல அப்படின்னா சரி அவர் அனேசரி ஆயிரம் விரும்பி தான் வச்சுங்க பத்தாயிரம் நம்ம தம்பி சொல்ல பொருள் நீத்தம் கொலை வீசி பொருளை தனியா செலவு செய்து படிச்சு வச்சாரு இப்படி சொன்னது என்ன இப்போ நம்ம பொருள் நீத்தம் கொலை வீசுறோம் ஆனா அடுத்த வரியும் தெரியவில்லை என்னது புலன் கொடுவ மனமுகிழ்த்தி மலர்விக்கும் கலை பயில தொடங்கினாக அப்படி சொன்ன திருநாக்க என்ன கல்வி படித்தால் அந்த மனம் தீயவது செல்லாது நல்லது பற்றுமோ கல்வி படித்தால் பெரியவர்கள் சின்னவர்களுடைய மரியாதை தெரியுமோ எந்த கல்வி கேட்டால் அந்த ஆன்மாவுக்கு எதிர்காலத்தில் பயனுடையதோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கல்வியை பண்ணி மலர்விக்கும் கலைவையில தொடங்கினார் அப்படி சொன்னது நான் இந்த பள்ளியை சேர்த்தினால் இப்படி சொன்னது ஆகவே அக்காலத்தில் எப்படி இருந்தது தனித்த முறையில் பாடம் நடந்து பள்ளிக்கு இது சொல்லிக் இருந்தது இது மாதிரி பள்ளியில் சேர்ப்பது பெரியபுராணத்தில் இருந்து அறியும் கல்வி கல்வி நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்க சொல்லும் போது அப்படி சொன்னாங்க அநேகமா இந்த ரெண்டு பேர் தவிர நாவுக்கரை சிறு தொண்டர் தவிர பேரை எங்கேயாவது வந்து படிக்க வைக்கிறத பேச்சு இருக்கோம் இருக்கிற மாதிரி படல இருக்கிற மாதிரி பட ஆனால் மன்னிச்சோழன் மகனுக்கு பண்ணியிருக்காங்க சோழன் அவனுக்கு என்னென்ன அந்த அரசுடைய பிள்ளை ஆனதுனால நல்ல கல்வி நிலை அரசு அரசு தகுதியெல்லாம் இந்த கல்வி நிலை பற்றி சொன்ன இடங்கள் மனநீதி பெரிய புராணத்தில் கல்வி நிலை என்று எடுத்துக்க வேணாமா எழுதிதான் எனவே இவ்வாறாக இவர் என்ன செய்தார் பள்ளியினில் சேர்த்தினார் அன் பாரு அதுல கூட இவருக்கு சேக்கிளா இருக்கு ஆக்கப்படுத்த ஆரம்பம் இருக்கல பள்ளியில் சேர்த்தனாலும் பள்ளியில் சேர்க்க வேண்டியது அவர் வந்த காரியம் வேற இவங்க செஞ்ச காரியம் வேற வந்த மரம் அவர் வந்தது எதுக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சு ஆனா என்ன படிச்சு இதனை படிச்சு வந்து இப்போது ஆசிரியர் ஆகும் மட்டும் போறதுக்க அவர் வந்த காரியம் என்ன வந்த மர வந்தவரை இவை இது யார் பந்தமர தன்னுடைய பந்தமர தன் தாயின் பந்தமர என கையால் கணக்கறி சமைச்சது யாரு தோழி எனவே தான் பந்தமர தன் தந்தை பந்தமர தன் தாய் பந்தமர தன் வீட்டில் செய்யும் பணியாளர் ஆகிய தோழியார் பந்தமர பந்தமர வந்தவரை பள்ளி சேர்த்தினார் இப்படி பந்தமர நாலு பேருடைய பந்தமர வந்தவர் ஒரே எழுதணும் பந்தமர படிமையை எழுதுனா பந்தமர என பொதுவையால் கூறினார் எனும் அது நால்வருக்கு போக்கும் என்னை தானும் தாயும் தந்தையும் தோழியும் ஆம் விச்சிருப்பாங்க அடைய உரையாச்சி நாமெல்லாம் ஒரையா நாமெல்லாம் ஒரையா ஆமா நாலு பேருடைய பந்தமெல்லாம் இருந்தது இல்ல இவரால ஒருவர் தோன்ற நாலு பேருடைய பெருவி நிலைப்பாடு பெய்கடல்கள் நான் கூட சொல்லும் போது இது வரைக்கும் நாலு பேருக்கும் சொன்னதா இல்லை இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் அதனால இங்க என்ன இருக்கு ஒண்ணுமில்லன்னு அர்த்தம் சகாரா பாலைவனம் அதுதான் நம்முடைய தருமையாதீனம் குரு முதல்வர் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் கனத்த உணர்வு வகை காணியன் சொல்லிட்டாங்க பெருமானி நான் என்ன உணர்ந்துட்டேன் நீ உள்ள உணர்த்தும் போது நான் உணர்வேன் நீ ஒண்ணு இல்லைன்னு உணர்த்தியல் உணர்வேன் உணர்த்தாயேல் கணத்து உணர்வகை என்ன சுருக்கமா பொறியான சம்பந்தம் இப்படிப்பட்ட ஞானி எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க அது வந்து வணங்குவதற்கு உணர்வதற்கு ஓதுவதற்கு எல்லாம் வந்தாரு என்ன தெரியும் இவ்வாறாக அந்த தம்பி என்ன செய்தாராம் பந்தாமரா வந்தவரை பள்ளியெனில் இருத்தினார் அந்நாளில் தன் பெணகர் ஆந்தகையார் எடுந்தருட அப்பதான் பாருங்க குடியின் குடுத்தலமாவது போதுதான் யார் வந்தா ஞான சம்பந்தர் எங்கும் அந்த தன்னுடைய திருத்தல யாத்திரையிலுமே தர்மம் உபசரித்தார் ஞானசம் மகிழ்ச்சி அழைச்சிட்டு வந்து முன்னூல் சேல் பொன்மால் சிறு தொண்டர் புகழி காவல் அனார்தம் நன்னாமைகள் போற்றி தலைஞ்சிறந்தார் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உணவெல்லாம் கொடுத்தார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி செய்தாராம் சன் பயர்தம் பெருமானும் தாங்கறிய பெருங்கா அதில் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மற்றவரை மண்பரவும் திருப்பதிகளை வைத்து சிறப்பித்து நண்பருடி எடுந்தருட தாமின் அதனால இவர் பலமுறை அவங்க தாமீட்டு போது திருக்கோயில் செல்லும் பொறுதெல்லாம் இவரும் போயிருப்பார் அப்படி போன போது நம்ம சிறு தொண்டரை ரொம்ப அருமையாக சிறப்பித்துப்பாங்க ஒரு பதியத்திலே இருக்குல்ல ஒரு பதிமா ரெண்டு பதிமா சரியான இவரை பாராட்டி பறவை பணி செய்ய என்னதான் அது ப பல இதுல அருமையாக சொல்லும் போது பதியத்திலையும் குறைவு அந்த ரெண்டு பதியத்துல அருமையா சிறு தொண்டரை பற்றி சரி சொல்லுவா சரி முருகா இப்படி எல்லாம் சிறு தொண்டரை அதில் வந்து சிறப்பித்தவாறு பேசினாராம் பேசிவிட்டு இப்படி மிக மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்துல இத்தன்மை நிகழினால் இவர் திருத்தொண்டு இருங்களை அத்தர்தும் திருவடியினை கீழ் சென்ற அவருடைய மெய்தன்மை அன்புருவர்ந்து அருள்வதற்கு விடையவர் தாம் சித்தமகிள் வைரவராய் திருமலை வென்ற திருமலையிலிருந்து வராலாம் திருமலைன்னு சொன்னாங்க என்ன பொருள் கேட்டா கைலாயம்னு அர்த்தம் திருமலை சிறப்பு என்ப வைக்காங்க கைலாய சொல்ல திருமலைனால என்ன பொருள் திருங்கிற அடைமொழி கொடுத்தாலே அது கையில எனவே அந்த திருமலையில் இருந்து வருகிறாராம் நாம் பெருமாள் எதற்காக கீழ் செந்தனையே சிறுத்தனருடைய தொண்டு அந்த அம்மா திருவன்காட்டின தொண்டு இந்த குழந்தை பிறந்த குழந்தையுடைய அந்த தொண்டு அந்த பாப்பா கூட இருக்கிற தோழியாக இருக்கிற அந்த தொண்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டா பிறப்பு அற வேண்டிய புண்ணியமுடையவர்கள் அந்த பிறப்பு அறவேண்டிய புண்ணியமுடல் ஆதல்னாலே பெருமான் எங்க இருக்கு வருகிறாராம் திருமலையில் இருந்து வருகிறாராம் இல்ல வைரவ கோலம் கொடுத்து மடல் கொண்ட மலரிதலி நெடுஞ்சடையை வனப்பெய்த கடல் மண்டி முகத்தெடுந்த கால மேகச் சுருள் போல் தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூரி நெறித்து அசைந்து செரி படர் துஞ்சின் கருங்கொஞ்சு கொந்தளமாக பரப்பி அப்பா